னிச்சரவியலோக வதுௌடபாச்சாரிய <speaking> <the language> <God> <speaking in the language> அஜாதி பிரம்மன உபதேசம் பண்ணுகிறார் இந்த அஜாதி பிரம்மன்ல இருந்து எதுவுமே உற்பத்தி ஆகவில்லை இந்த பிரம்மன் ஒன்றுதான் இருக்குங்கிறதுக்கு யுக்தி பிரமாணத்தை சொல்லி இப்ப ஸ்ருதி பிரமாணத்தை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற கொண்டிருக்கோம் பிருகதாரண்ய கோபரிஷத் மந்திரத்தில் மூர்த்தாமூர்த்த பிராமணத்தில் அமூர்த்தம் அமூர்த்தம் ந பிரம்ம மூர்த்தம் நம்ம என்று அமூர்த்தனையோ மூர்த்தமோ ஆத்மா இல்லை பிரம்மம் இல்லை ஒண்ணுதான் அக்ராஹிய பாவேன கிரகிக்கப்படுவதாக அது இல்லை என்று எல்லாவற்றையும் கிரகிப்பதாக இருக்கின்ற எவற்றாலும் கிரகிக்கப்பட முடியாதது அகிராஹ் அங்க முண்டோபிஷத்து நம்ம பார்க்கிறோம் அதோ அதிரா அகோத்திரம் ஆறாவது மந்திரம் முண்டகோபனிஷத் முதல் ஹண்டம் அேன அகோச்சரம் அகோச்சரம் பிரசகம் தம் அகோச்சரம் என்று விவேக சூடாமணி மங்கள ஸ்லோகத்தில் பார்க்கிறோம் எதுனாலையும் எந்த பிரமாணத்துக்கும் புலப்படாத பிரமாணத்தினால் விளங்க வைக்கப்படுகின்ற வேதாந்த பிரமாணம் என்ன பண்றது சர்வ பிரமாண அகோச்சரம் பதத்தின் மூலம் அதை பிரகாசப்படுத்துறது கோச்சரப்படுத்துறது அகோச்சரம் பிரம்ம வேதாந்த சாஸ்திரத்தினால கோச்சரம் பண்ணப்படுற மாதிரி இருக்கு விஷயம் புரிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அது தேவையில்லை சர்வம் அக்ராஹிய பாவேன ஹேத்துனா அஜம் பிரகாசத்தே இந்த நிஷேதம் பண்ணின உடனே அந்த பிரம்மன தன் பிரம்மனை வந்து விளக்க வேண்டியதில்லை அது தானே விளங்குகிறது இந்த உண்மையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு சத்தியமாக விளங்குகிறது இந்த பிரம்ம பரிணாம ரூபமாக இந்த ஜெகத் விளங்குகிறது அவர்களுக்கு ஆகவே அத்வைத்த வேதாந்திகளுக்கு இந்த கிரமத்தின்படி போரும் பொழுது அஜம் பிரகாசத்தே உண்மையிலே அஜந்தான் அவர்களுக்கு இருக்கு ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அஜம் பிரகாசத்தே ஆக இந்த உபாசிய உபேய நிஷ்டதாமேவ ஜானதா உபேயச நித்திய ஏகரூபத்வம் இது தசிய யார் இந்த உபாசனை பண்ணுறானோ அதை கோட் பண்ணுற தான் எதை தியானம் பண்ணுறானோ அந்த வஸ்துவாகவே தான் இருப்பதை அவன் உணர்ந்து கொள்ளுகிறான் இந்த வேதாந்த கிரமத்தில் இந்த நேத்தி நேத்திங்கிற கிரமத்தில் இது ஸ்ருதி பிரமாணம் எல்லாம் இருக்கு உபேயச நித்திய ஏகரூபத்துவம் ஞாபகம் வச்சுங்கோ துவைத்த மதத்தை பெரும்பாலான துவைத்த மதம் திரிசத்தியவாதி அப்படின்னா என்ன முப்பொருள் உண்மைவாதிகள் நம்ம ஒரு பொருள் உண்மைவாதிகள் அத்வைதிகள் ஒரு பொருள் உண்மைவாதிகள் மற்றவர்கள் முப்பொருள் உண்மைவாதிகள் முப்பொருள்னா என்ன கடவுள் உயிர்கள் உலகம் இந்த மூன்றும் பாரமார்த்த சத்தியம் எல்லா காலத்துலையும் இருக்குது பிரளய காலத்துலேயும் தனித்தனியாக இருக்கு ஒடுங்கின மாதிரி இருக்கு அதே மாதிரி சொப்ர காலத்துலேயும் சரி ஸ்திதி காலத்திலையும் லய காலத்துலேயும் சிருஷ்டிகாலம் ஸ்திதி காலம் லய காலம் மூணு காலத்திலையும் பாரமார்த்திகமாக மூணு பொருள் இருக்குது இங்க என்ன சொல்லிருக்க சொல்ல போனா ஜாஸ்தி ஈஸ்வரனை பத்தியே பேசல கவுடபாதாச்சாரிய பிரம்மன் ஜீவன் வேற இல்லைன்னு பிரம்மன் ஜெகத்து வேற இல்லைங்கிறார் அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்க ஏன்னா சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிற பிரம்மனை துவைத்திகள் ஈஸ்வரனாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே நம்மதான் வந்து பிரம்மன் வேற ஈஸ்வரன் வேறன்னு பிரிச்சுருக்கோம் மாயா பிரதிபிம்ப ஜெய்தன் அப்படின்லாம் சொல்லி வியாவகாரிக திருஷ்டி பாரமத்திய திருஷ்டியெல்லாம் பிரித்து வச்சுருக்கோம் அதனால அவர் என்ன பண்ணுறாரு ஈஸ்வரனை பற்றி ஜாஸ்தி பேசுறதில்ல ஈஸ்வரனோட சர்வஜத்துவத்தையோ சர்வசக்தி மத்துவத்தை பற்றியோ அதெல்லாம் ஒன்றுமே பேசுறதில்லை இந்த ஜீவன்கிறது கிடையாது ஜகத்துங்கிறது கிடையாது பிரம்மன் தான் இருக்குதுன்னு சொல்லி முடிச்சு விடுவேன் ஆக நம்ம இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் இவர் ஏதோ ஜீவாத்ம பரமாத்மாவுடைய ஸ்வரூபமெல்லாம் சொல்லி அதுக்கு ஐக்கியன்னு சொல்லி அப்படின்லாம் பண்ணுறதில்லை பிரம்மம் இருக்கு பிரம்மத்தில் ஜீவர்கள் தோன்றினதாகவும் ஜெகத்து தோன்றினதாகவும் பலர் நினைக்கிறார்கள் உண்மையில் ஜீவர்களும் தோன்றவில்லை ஜெகத்தும் தோன்றவில்லை பிரம்மம் மட்டுமே இருக்கிறது துவைத்த மதத்திலேயே போய் பேசுகிற மாதிரி பேசுகிறார் அது நம்ம நன்றாக புரிஞ்சுக்கணும் இனி யுக்தியை மறுபடியும் பயன்படுத்துகிறார் நல்ல திருடமான யுக்தியெல்லாம் சொல்லி முடிகிறார் கன்க் பண்ண ஆர்டி முப்பதாது ஸ்லோகத்துக்கு பிறகு விதித்தியாசன் ஆரம்பிக்க போறார் எடுத்துக்கொண்ட கருத்தை நிறைவு செய்ய தொடங்கிவிட்டார் சோஹி மாயன்மே சதா ஜென்ம மாய நகா சதா ஜென்ம யுஜ்ய புரிஞ்சுக்கணும் இங்க சதகாங்கிறது வந்து இந்த சத் சப்தத்தினுடைய அஞ்சாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ரெண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள் பிரம்மனிடமிருந்து உலகம் தோன்றவில்லை அதாவது நிமித்த காரணமாகவும் உபாதான பிரம்மன் நிமித்த காரணமாகவும் இல்லை உபாதான காரணமாகவும் இல்லை ஆரம்ப பாடம் என்னது மறந்து போயிடும் ஆரம்பத்தில் வந்து பிரம்மன் தான் நிமித்த காரணம் காரணம் எல்லாம் சொல்கிறோம் இது நீங்கள் தத்துவபோதத்திலே பார்த்துருக்கலாம் நான் திரும்ப ஞாபகப்படுத்துறேன் கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கணும் இப்போ பிரம்மம் இருக்கு பிரம்மம் வந்து நிர்வீகார சேதனம் நிர்வீகார நிர்குண நிஷ்கல நித்ய எல்லா நல்லா லக்ஷணம் இருக்கும் அதெல்லாம் போட்டுங்க பிரம்மன் வந்து சேதம் இப்போ மாயா இருக்கு நம்ம என்ன சொல்கிறோம் சாதாரணமாக பிரம்மன் ப்ளஸ் மாயா ப்ளஸ் மாயா பிரதிபிம்ப சைதன்யம் ஈஸ் ஈக்வல் இப்படி சொல்லிடுறோம் இதை நான் இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் கொஞ்சம் வித்தியாசம் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன் தெரியும் நினைவுபடுத்துறேன் ஞாபகப்படுத்துறேன் மாயா பிரதிபிம்ப சைதன்யம் இஸ் ஈக்வல் டு ஈஸ்வரா இப்ப ஈஸ்வரன் கிட்ட மூணு அம்சம் இருக்கு ஈஸ்வரன் கிட்ட மூணு அம்சம் இருக்கு ஒரு அம்சம் பிரம்ம அம்சம் இன்னொரு அம்சம் மாயா அம்சம் இன்னொரு அம்சம் மாயா பிரதிபிம்பிய அம்சம் மூணு அம்சம் இந்த மூணு அம்சத்தை மாத்திரம் புரியுது சொல்றேன் இந்த பிரம்மன் சொல்றோம் இல்லையா ஈஸ்வரன் கிட்ட மூணு அம்சம் இருக்கேன் இந்த மூணு அம்சம் அம்சத்துல பிரம்மன் விவர்த்த காரணம் பிரம்மன் விவர்த்த காரணம் இந்த மாயா இருக்கு இல்லையா இந்த மாயா வந்து பரிணாமி உபாதான காரணம் மா வந்து பரிணாமி உபாதான காரம் அப்புறம் இந்த மாயா பிரதிபிம்ப சைதன்யம் இருக்கு இல்லையா அதுதான் நிமித்த காரணம் கிட்ட மூணு அம்சம் இருக்கு விவரத்த காரணம் பரிணாமி உபாதான காரண அம்சம் அப்புறம் நிமித்த காரணம்சம் மூணும் சேர்ந்துதான் ஈஸ்வரன் சொல்றோம் இதை வச்சுன்னு தான் நம்ம ஐக்கியம் எல்லாம் பண்றோம் அப்புறம் நம்மகிட்டே இருக்கு நம்ம கிட்டே இருக்கு சைத்தன்யம் விபர்த்த கால அம்சம்யம் நம்மள்கிட்டயும் சைதன்யம் இருக்கா இல்லையா முக்கியமான பாடமே அதுதான் அப்ப வந்து அவித்யா போட்டுக்கலாம் அவித்யா பிளஸ் அவித்யா பிரதிபிம்பியம் நம்மள்கிட்ட இது மூணு சேர்ந்து தான் நமக்கு ஜீவகான்னு பேர் ஜீவன் சொல்ற பொழுது மூணு அம்சம் இருக்கு என்ன அம்சம் இருக்கு சைத்தன்ய அம்சம் இருக்கு விவரத்த காரண பிரம்ம அம்சமான அம்சம் வார்த்தைக்கா சொல்றேன் பாடத்துக்கா உபதேசா தயம் வாத இதை படிக்கிற போது விஷயத்தை இது பண்ண கூடாது ஜாக்கிரதையா புரிஞ்சு அப்ப சைதன்ய அம்சம் அப்புறம் அவித்தியா அம்சம் அவித்யா பிரதிபிம்ப அம்சம் நம்ம என்ன பண்றோம் எதை நிஷேதம் பண்றோம் அவித்யா அம்சத்தையும் அவித்யா பிரதிபிம்ப அம்சத்தையும் ஞானத்துனால நீக்கிடுறோம் அகம் பிரஜானம் அஸ்மி அப்படிங்குறோம் அப்ப ஈஸ்வரனுக்கு என்ன பண்றோம் ஈஸ்வரனுடைய நிமித்த காரண அம்சத்தையும் பரிணாமி காரண அம்சத்தையும் நீக்கிடுறோம் அவர் யாரு சைத்தன்யம் சைதன்ய துவயம் நாஸ்தி ஏக்கமே அவசிஷம் வந்து ஜீவனை பத்தியில் புரிய முக்கியமா பேச வேண்டிய விஷயம் பிரம்மன் பிரம்மன்ல மூணு காரணம் என்ன விவர்தம் இன்னொன்னு பரிணாமி இன்னொன்னு நிமித்தம் இந்த மூணு சேர்ந்துதான் ஈஸ்வரன் இப்ப என்ன சொல்ல போறார்னா நிமித்த காரணமாகவும் பிரம்மன் இல்ல பரிணாமி காரணமாகவும் பிரம்மன்ல சொல்லியாச்சு ரொம்ப நேரம் அந்த பாடம் நடத்தியாச்சு இந்த சதகாங்கிற சப்தம் வந்து இது வந்து பஞ்சமி விபக்தி ஷஷ்டி விபக்தி ரெண்டுலயும் எடுத்துக்கிறோம் பஞ்சமி விபக்தியில் எடுத்துக்கிற போது நிமித்த காரணம்ங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம் சதா ஜன்ம மாயையா யுஜ்தே நபதி தத்துவத்தே தத்துவ ந யுஜத்தை அப்புறம் உபாதான காலம் அதாவது பிரம்மனிடமிருந்து இந்த உலகம் தோன்றவில்லை பிரம்மனிடம் இருந்து மாயினால் இந்த உலகம் தோன்றுகிறது இப்படி புரிஞ்சுக்கணும் பிரம்மனிடமிருந்து மாயினால் இந்த உலகம் தோன்றுகிறது உண்மையில் இந்த உலகம் தோன்றவில்லை மாயா பிரம்மன்ல உலகம் கிடையாது மாயினால் உலகம் காணப்படுகிறது எனவே நிமித்த காரண நிஷேதா நிமித்த காரணத்துவ நிஷேதா அப்புறம் அடுத்தது என்னன்னா பிரம்மனுடைய உலகம் இது அப்படிங்கிற போது பிரம்மனே லோகமாக பரிணமிச்சிருக்காரு சொல்றது பிரம்மனுடைய லோகம் இது என்னுடைய வீடு இந்த வார்த்தைக்காக சொல்றோம் இப்ப மண்ணு சொல்றது மண்ணே சொல்றது நானே குடமாக இருக்கிறேன் பரிணமித்திருக்கிறதுன்னு அர்த்தம் பிரம்மனுடைய உலகமாகவும் இல்லை பிரம்மனிடம் இருந்து நிமித்த காரணம் அசதேவ ஆத்ம தத்துவம் இதுராச்சாரிய சொல்றார் அப்படின்னா எதுவுமே அக்ராஹியம் சொன்னா அசதேவ சூன்யம்தான் அப்படின்னு நீ நினைக்கலாம் என்ன சொல்ல போறாங்க பொய்யே மெய் இல்லாம பொய் எப்படி தெரியுங்கிறது மெய் இல்லாமல் பொய் எப்படி தெரியும் ஆகவே பொய் தெரிகிறதுன்னு புரிஞ்சுக்கணும் மெய் இல்லாம பொய் தெரியாதுன்னு புரிஞ்சுக்கணும் பொய்யை வச்சுண்டு மெய்யை புரிஞ்சு பொய்யை விட்டுவிடணும் பொய்யை வச்சு பொய்க்கு ஆதாரமாயிருக்கிற மெய்யை புரி மெய்பொருளை புரிந்து கொண்டு பொய்யை நீ விட்டுவிட வேண்டும் என்பதுதான் கருத்து பிரம்மத்தினுடைய பிரம்ம உபாதான காரணமாகவும் இல்லை பிரம்மன் உபாதான காரணமாகவும் இல்லை நகிய கிரகணா சங்கராச்சரே காரியம் கிரகிக்கப்படுவதால் மாயாவினா மாயையா ஜென்ம காரியம் மாயாவி ஒருவன் மாயையால் பல விஷயத்தை காட்டுகிறான் ஆனால் மாயாவி சத்தியம் அது மாதிரிதான் அப்படிங்கிற இது நிறைய இருக்கு இதை பத்தி சொல்றதுக்கு ஆனால் இதை சுருக்கமா உங்களுக்கு புரியறதுக்காக சிம்பிளா சொல்லிட்டு இருக்கேன் வாஸ்தவமா கிடையாது யாருடைய மதத்தில் தத்துவத்தாயத்தை சத்தானது உண்மையிலேயே தோன்றுகிறது சத்த ஏதாவது உலகமானது ஜெகத்தானது உண்மையிலேயே தோன்றுகிறது என்று கருதப்படுகிறதோதம் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஏகாகிரதை வேணும் சொல்றதுக்கு ஏகாக்கிரதை வேணும் கேட்கறதுக்கும் ஏகாக்கிரத வேணும் அவர்களுடைய மதத்தில் தோன்றதே தோன்றதுங்கிற ஒரு தோஷம் வருகிறது தோன்றியதே தோன்றியது என்ற குற்றம் ஏற்படுகிறது கேள்வி இப்ப இத்தனை நேரம் என்ன பேசியிருக்கோம் பாடத்துல அஜாத்தம் ஒரு நாளும் தோன்றாதுங்கறத சித்தாந்தம் பண்ணிட்டோம் அப்ப அவர்களுடைய மதத்துல என்ன ஆகும் கேட்டா தோன்றினதுதான் தோன்றிருக்கு சொல்லணும் இல்ல தோன்றாததுதான் தோன்றுகிறது சொன்னா அப்பவும் தோஷம் வரும் தோன்றாதது தோன்றுகிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வியாகாத தோஷம்னு பேர் தோன்றாதது தோன்றுகிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் ரெண்டு முரண்பாடு இல்லையா தோன்றாததுன்னா என்ன அர்த்தம் தோன்றாததுதான் தோன்றுகிறதுனா என்ன அர்த்தம் இப்ப நான் முழிச்சிருந்தேன் நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் சொன்னேன்னு வச்சு நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்காங்க இன்னொருத்தன் தான் தெரிஞ்சுக்க முடியும் அவனே கூட தெரிஞ்சுக்க முடியாது அவன் தூங்கிட்டு இருக்கிற போது நான் தூங்கின்றிருக்கேன்னு கூட அவன் நினைக்க முடியாது முழிச்சத்துக்கு பிறகு நான் தூங்கினேன்னு தான் சொல்ல முடியும் தூங்க போறேன்னு சொல்ல முடியும் பவிஷ்கத் காலத்தை சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியும் சொல்ல முடியும் ஒரு நாளும் தூங்குறவன் வர்த்தமான காலத்தை சொல்ல முடியாது அகம் சுசுத்தி அனுபவன் அஸ்மி அப்படின்னு சொல்ல முடியுமா நான் உறங்கிக் கொண்டு இருக்கிறேன் நினைக்கவே முடியாது இன்னொருத்தன் சொல்லலாம் அவன் தூங்கிட்டு இருக்கான் அவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான்னு உறங்குறவன் சொல்ல முடியாது பார்க்கிற இன்னொருத்தன் தான் சொல்ல முடியும் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்போ பிறவாதது பிறக்கிறது என்று சொன்னால் அது ஒரு பெரிய குற்றம் பிறவாதது பிறகு வியாக முரண்பாடு அது சொல்ல முடியாது அது நம்ம கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டோம் பிறவாதது பிறக்கிறதுன்னு சொன்னா அப்புறம் அது பிறவாதுங்கிற ஸ்டேட்டஸே அதுக்கு கிடையாது அமிர்தம் மர்த்தியதாம் ஏதி அமிர்தம் மர்த்தியம் பவிஷி அப்ப அது முரண்பாடுறது பிறக்கிறது அப்படின்னு அந்த துவைத்த மதத்தில் அதுவும் தோஷம் அப்ப பிறந்தது பிறக்கிறதுமா அப்படின்னு சொன்னா சரிப்பா ஒத்துக்கிறேன் என்ன பிறந்ததுதான் இருக்கே அது எதுல இருந்து பிறந்தது என்ன பண்றது அதுக்கு அவன் இன்னொன்னு சொல்லி ஆகும் அதாவது பிறவாதது பிறக்கிறது என்று சொன்னால் அது வியாகாத தோஷம் முரண்பாள் தன் கருத்தை தானே முரண்படுத்தி பேசுவதாகும் அல்லது பிறந்ததே பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் அது என்ன தோஷம்னா அனவஸ்தா தோஷம் என்ன சரி என்ன கேட்போம்னா சரி பிறந்தது பிறக்கிறதுன்னு சொல்கிறேன் இது பிறந்திருக்கு அப்போ அது பிறந்திருக்கு அது எதுலேருந்து பிறந்தது அதுக்கு இன்னொன்று சொல்லணும் அதுலேருந்து அது பிறந்ததுங்களும் அது எதுலேருந்து பிறந்தது முட்டையிலேருந்து கோழி வந்துதான் கோழியிலேருந்து முட்டை வந்துதான் விதையிலேருந்து மரம் வந்துதான் மரம் வந்து பீஜாங்குற நியாயம்னு மாதிரி திரும்ப திரும்ப என்ன ஆகும்னா திரும்ப விதையிலிருந்து அனவஸ்தை பலமாய்த் தீரும் அப்படின்னு கைவில நகை இந்த அஜாத்தம் ஜாயத்தேன்னு சொன்னாலும் தோஷம் ஜாத்தம் ஜாயத்தேன்னு சொன்னாலும் தோஷம் அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறார் தத்துவத்தா ஜாயத்தேன்னு சொன்னான்னா வாஸ்தவமாக இதுக்கு பிறக்கிறது மாயினால் பிறக்கலை இங்கே உடனே நிறைய மந்திரத்தை இது மந்திரத்தை வச்சுன்னு பார்க்கணும் நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் மந்திரம் இல்லை நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் வச்சுக்கொண்டு பார்க்கணும் அதோ பத்தொன்பதாம் ஸ்ரோதே சொன்ன மாயையா பித்தியத்தை நானியசாஜம் கசஞ்சன தோயமானி மரதா அமர் விரி பரவால் அதெல்லாம் அப்போ ஜாத்தம் ஜாயத்தை அனவஸ்தோஷம் வரும் அதனால நீத்துக்கோ இந்த சித்யா அத்வை பரமார்த்த சத்தியம் இதை ஒத்துக்கிறியா இல்லையான்னு கார்னர் பண்றார் எப்படி எல்லாம் கார்னர் பண்றார் பாருங்க ஆக இந்த சிருஷ்டிய சத்தியம்னா என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் சிருஷ்டிய சத்தியம்னு சொன்னா லாஜிக்கலா எவ்வளவு தோஷங்கள்லாம் வரும் ஸ்ருதியாவது அதுக்கு ஒத்துக்கணும் நீ உன்னோட வார்த்தைக்கு ஸ்ருதியில அஜாதிவாதம் இருக்கு அதை நான் சித்தாந்தம் பண்றேன்னு சொல்லி இந்த கருத்தை சொல்லியிருக்கார் அடுத்த அயன்மய வந்திய புத்தோன்த வந்தோய இப்போ என்ன சொல்ல இந்த ரெண்டு இந்த ரெண்டு இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சதா மாயையா ஜென்ம யுஜ்தே இப்போ முதல்ல ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா நது தத்வத்தா தத்வத்தோ ஜாயத்தே எஸ் ஜாத்தம் தஸ் ஜாய இந்த ஸ்லோகத்தை விளக்கறதும் கடினமாக தான் இருக்கு ஆனால் தாத்பயம் கிளீன் சதகாங்கிறது வந்து சத்திலிருந்து தான் அச்பதார்த்தம் மாயினால தோன்றுகிறது அசத் பதார்த்தம் மாயையா தோன்று அசத் பிரதீத்தி இதுதான் அசத் பிரதீத்திங்கிறோம் அந்த பிரதீத்தி இருக்கு ஆனால் அனு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆனால் சத்தியம் கிடையாது அனுபவம் பிறப்பு நமக்கு அனுபவம் இருக்கு நம்ம பிறந்திருக்கோம் வளர்ந்துட்டு இருக்கோம் சாகரோங்கிற அனுபவம் இருக்கு ஆனால் அது உண்மையா இல்லை நம்ம அது உண்மைங்கிற அளவுக்கு நம்ம அதில் ஊறி இருக்கோம் என்ன பண்றது படிக்க வேண்டியிருக்கு அனாவசியமான காட்டப்பட்டிருக்கும தத்துவத்தோ நெய்வையே ரெண்டு போட்டு அசத்திலிருந்தும் எதுவும் தோன்றல அசத்தினுடையதாகவும் எதுவும் தோன்றலிமித்தோபாதானு எடுத்துக்கல ஆனால் அசத்திலிருந்தும் எதுவும் தோன்றல அசத்தில் மாயினாலையும் தோன்றாது உண்மையாகவும் தோன்றாதுதான் அசத்தாச்ச அத்தியந்த அசத்து இப்ப வந்து சத்தியத்தை மூணா பிரிக்கிறோம் நாம வியாபகாரிக சத்தியம் பிராத்தி பாசிக சத்தியம் பாரமாார்த்த சத்தியம் நீங்கள் இதெல்லாம் வந்து ச நாசத்தோ வித்தத்தை பாவோட கம்பேர் பண்ணணும் நாசத்தோவ நாசத்தோ வித்தியோ பாவா அப்போ கீதையோட பெருமை தெரியும் நாசத்தோ வித்தியோ பாவோ நாபாவோ வித்திய சதா உபயோரப்பி திருஷ்டோ அந்தரிஷிபி சங்கராஜேஷ அசத் அசதேவ உபயோரப்பி அந்த ஸ்வரூபம்னு அர்த்தம் உபயோஸ்வரூபம் அசதா பாவா ந வித்தியத்தை சதா அபாவா ந வித்தியத்தை அங்கே சொன்னார் அது நாசத்தோ வித்தியத்தை பாவகா இல்லாததுக்கு இருக்கிறதுங்கிற தன்மை கிடையாது அது இல்லாததாச்சு சதகா பாவா ந வித்தியது இருக்கிறதுக்கு கிடையாது இல்லைங்கிறதுக்கு இருக்குங்கிற ஒரு மேல கிடையாது இருக்குங்கிறதுக்கு இல்லைங்கிறது கிடையாது அது தமிழில் லாங்குவேஜுக்காக வேண்டி இல்லாததற்கு இருப்பு கிடையாது இருப்பது இல்லாமல் போவதில்லைன்னு சொல்லணும் எது இல்லையோ அது இல்லவே இல்லை எது இருக்கோ அது எப்பவும் இருக்கு அப்படி சொல்கிறதுக்காக இப்படி டபுள் நெகட்டிவ் போட்டார் இல்லாததற்கு இருப்பு இல்லை இருப்பது இல்லாமல் போவது இல்லை எது இருப்புடையது எது இருப்பு எது இருப்பது எது இல்லாதது என்பதை தத்துவத்தை ஆராய்ச்சி செய்தவர்கள் அறிந்திருக்கிறார்கள் திருஷ்டி அந்த தத்துவரிசி திருஷ்ட இந்த ரெண்டு பேருமே இந்த ரெண்டுனுடைய ஸ்வரூபத்தையும் சத் சதேவத் இது தரிசனம் ஏஷாம் அசத்து அசத்து தான் சத்து சத்து தான் அப்படின்னு புரிஞ்சிருக்காரு அப்ப நம்ம என்ன சொல்றோம் பாரமாத்திக சத்யம் வியாபாரிக சத்தியம் பிராத்திபாசிக சத்யம் நம்ம எல்லாருடைய அனுபவம் நம்ம இந்திரியங்களால் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகத்தை வியாபாரிக சத்தியம்னு சொல்கிறோம் அப்புறம் பிராத்திபாசிக சத்தியம் அவங்களுடைய கற்பனை சொப்பனம் இதெல்லாம் அப்புறம் பாரமாத்திக சத்தியம்ங்கிறது இந்த ரெண்டுக்கும் இது சொல்லப்போனா வியாபகாரிக சத்தியத்துக்கு ஆதாரமாக இருக்கிற சத்தியம் இப்போ திருஷ்டாந்தங்கள் எல்லாம் சொன்னா அது புரியறது சொல்ல ஒன்னும் பண்ண முடியாது எல்லாத்திரத்திலயும் நாடக தீபம் சொல்லி அவர் சொல்றார் வித்யாரந்த சுவாமிகள் இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த ஸ்கிரீன்ல தெரியறதெல்லாம் நமக்கு ஏதோ தெரியறதே தவிர வாஸ்தவமா ஸ்கிரீன் தான் இருக்கு பாரமாட்சிக சத்தியம் இதெல்லாம் வியாபாரிக சத்தியம் மாதிரி எடுத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் திருஷ்டாந்ததாக அரட்டாந்ததை புரிஞ்சுக்கணும் இப்போ என்ன சொல்றார் சத்துல இருந்து தான்ப்பா அசத்து தோன்றும் மாயினால இருந்து அசத்திலேருந்து சத்து வராது அசத்துலருந்து சத்து வராது இப்போ இந்த ஜகத்து வந்து இப்போ என்ன இது எதுனால இந்த டாபிக் வந்து சொன்னால் எல்லாத்தையும் நீக்கிடு ஸ்ருதியில் என்ன சொல்றது நேத்து சயேஷ நேதி நேதி இத்தம்யாத்தம் நின்னுதே யதா நிஷேதம் பண்ணியிருக்குண்ண சர்வம் அக்ராஹ்யாவேனா சர்வம் அக்ராஹியம் இது சேத் சூன்யமே சூன்யம் இல்ல சத்து தான் கிடையாது சத்துல இருந்து தான் அசத்து பதார்த்தம் தோன்றுகிறது ஆனா அசத்தை புரிஞ்சு நட்டோமான போரும் நமக்கு அந்த அசத் பதார்த்தம் எதுனால தோன்றுகிறது சதீவ பாதி அசதேவ சதீவ பாதி சத் ஜகத் இந்த துவைத்தம் ஜாத்தம் துவைத்தம் சதிவ பாதி சத்து மாதிரி இருக்கு சத்து கிடையாது ஆனா சத்து மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சத்து அடியில் இருக்கிறதுனால தான் இப்போ சர்பகா பாத்தீங்க சர்பஹா பாத்தியா புரிய சமஸ்கிருத்திலே பேசுறேன் சர்பன் தெரியுமோ சர்ப்பம் தெரியாது ஆனா சர்பந்த் தெரியறதா அந்த நிலையில சர்பந்த் தான் தெரியும் சுட்டாம் சமானம்தான் மறைந்திடாது மிக இது கைராம் என்னும் விசேடம் தான் மறைந்து போகும் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்க கைவினை நவனிய அந்த அந்த இடத்துல கயிறை பாக்குறப்போ பாம்ப இது இது கயிறுங்கிறோம் இது பாம்புங்கிறோம் அந்த இதுங்கிறது எதை குறிக்கிறது கயிறை குடிக்கிறதா பாம்ப குடிக்கிறதா கயிறை தான் கயிறு அங்க மறைஞ்சு கயிறை மறைச்சு பாம்பை காட்டின்னா அசத் பிரதீத்தி இந்த அசத் பிரதீத்தின்னா என்ன அந்த சத் எனது சதீவாதி இதெல்லாம் இந்த உலகம் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்துக்கு காரணம் என்னன்னா அந்த இருப்பின் காரணமாகத்தான் இருப்பதெல்லாம் இருப்புடையதாக விளங்குகிறது மெய்ப்பொருள் இருப்பதால் தான் இருப்புடையதாக காட்சி அளிக்கிறது உண்மையில் இருப்புடையது அல்ல மாற்றங்களை உடையதால் அதுக்குதான் சொல்ற அசத்தோ மாயையா ஜென்ம நபதி சத்து தான் மாயினால ஜென்மம் வரும் இது ரொம்ப முக்கியம் சத்துனால சத்துக்கு தான் மாயினால ஜென்மம் உண்டாகும் ஜென்ம உண்டாகும்னால ஜென்ம உண்ட மாதிரி உலகம் உண்டாகும் இங்க அசத்துக்கு மாயினாலேயும் வராது முயல் கொம்புங்கிறது அத்திய அசத்து ஒரு நாளும் கிடையாது அதனால தான் நம்ம பிரிக்கிறோம் என்னது சத்தியம் அசத்தியம் இன்னொரு சத்தியம் துச்சம் மிச்சா சத்தியம் சொன்னா மூன்று காலத்திலும் இருப்பது அல்லது அறிவால் அழிக்க முடியாது அழிக்கக்கூடியது அழிக்க முடியாதுதான் சத்தியம் இப்ப நகையை அறிவால அழிக்க முடியுமோ முடியாதா தங்கத்தை அறிவால் அழிக்க முடியுமோ உதாரணத்தை சொல்றேன் தங்கத்தையும் அழிச்சுடுறேன்னு சொல்லிடுங்க அது வேற விஷயம் திருஷ்டாந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க அறிவால நகை அழிக்கலாம் தங்கம் மட்டுமே இருக்கிறது நகைகள் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவால நகைகளை அழிக்கலாம் ஆனா தங்கத்தை அழிக்க முடியாது எது அழிக்க முடியாதோ அது சத்தியம் அதே மாதிரி இந்த ஜகத்தை அறிவால இந்த அறிவால அழிக்கலாம் கூட அழிச்சிருவோம் ஆகையினால அத்வைதத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக அறிவால அழிக்க முடியாது ஆகியனால அத்வைதம் சத்தியம் ஞான பாத்தியம் தஸ்மா இன்னொன்னு கொம்பு நான் முயல் கம்பு எந்த காலத்துலயும் கிடையவே கிடையாது ஆகாச தாமரை கொம்பு பாட்டே இருக்க ஒரு பாட்டே இருக்க அதாவது உதாரணத்துக்காக சொல்றேன் இது சொல்ற இந்த திருஷ்டாந்த சொல்லிருக்கு மலடியின் மகன் ஒருவன் காணல் நீரில் குளித்து முயல் கொம்பு வில்லை கையில் வைத்து கொண்டு ஆகாய தாமரையை சூடிக்கொண்டு இருக்கிறான் வருகிறான் அப்படின்னு சொன்ன இது ஏதாவது ஒன்னாவது உண்மையா மலடியின் மகன் காணல் நீரிலே ஸ்நானம் செய்து தலையிலே ஆகாய சூடிக்கொண்டு முயல் கொம்பை வைத்துக்கொண்டு முயல் கொம்பு வைத்துக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன ஒன்னாவது உண்மையா ஸ்லோகமாக எழுதி வச்சிருந்தான் வெறும் சப்தமே தவிர அர்த்தம் இருக்கா இல்லை என்னது இது மிருக திருஷ்ணாம்பிநாத்தோங்க அப்படி தமிழ்ல சொன்னேன் மிருக திருஷ்ணாம்பிநாத்த மிருகத்திருஷ்ணா என்ன காணல் திருஷ்ணாம்பிநாத்த வர்றான் எப்படின்னா சசனுர்தொயினால செய்யப்பட்ட வில்ல கையில் ஏந்தான் முக்க முழுக்கொய் இல்லவே இதுதான் வந்து இது வந்து அசத்துனா அசத்துல இருந்து மாயா இப்ப இது வர முடியுமோ அதுதான் விவகாரம் சம்சாரத்தை கொடுத்துருக்கிறதுக்கு தானேப்பா விசாரம் பண்ற சுத்திய வச்சுருந்து ஆகையினால இந்த துவைத்த சத்தியமா மிச்சயங்க நம்ம விசாரமே விஷயம் அதனால அக்ராஹியத்துவம்னு சொல்றதுனால அசத்து சூன்யம் நீ நினைச்சுக்கிடாது சத்துல இருந்து தான் திருஷ்டி ஏற்படுது சத்திலிருந்து தான் இந்த சிருஷ்டி ஏற்படுறதே தவிர அசத்திலிருந்து இந்த சிருஷ்டி ஏற்படல் அசத்திலருந்து மாயையிலும் சிருஷ்டி ஏற்படாது வாஸ்தவமான சிருஷ்டி ஏற்படாது வாஸ்தவமான சிருஷ்டியும் அசத்திலிருந்து வர முடியாது மா அசத்தா இருக்கிறதுனால மாயினாலேயும் ஏற்பட முடியாது அசத்தா மாயையா ஜென்ம தத்துவத்தோ நெய்வயுச்சத்து அது திருஷ்டாந்தம் சொல்ற வந்தியா புத்திரா மாயையாபி தத்துவா நாய் வந்தியாபுத்திர மலடி மகன் என்பவன் தத்துவத்தில மாயினாலையும் உண்டு பண்ண முடியாது வாஸ்தவமாகவும் மாயையாவாபி ஜாயத்தே அசத்வாதினா தத்துவத்தோவா நசஞ்சன ஜன்மயுத்தே அதிருஷ்டி மாதிரி பார்த்தது இல்ல இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் இருக்கு நி வந்த புத்திய தசுவ அசத் அது நடக்கவே நடக்காது எனவே நம்ம வாதம் அஜாதி அஜாதினா என்னையா சத்துல இருந்துதான் இந்த அசத் சிருஷ்டி தோன்றுகிறது அசத்துனா என்ன ஞாபகம் அசத் சதிவ பாதி அசத் விஷயம் வந்ததுக்கு பிறகு அசத்து ஞானம் வர்றதுக்கு முன்னால சத்து ஞான வர்றதுக்கு முன்னால இது சத்து சத்தாவே அனுபவிக்கப்பட்டது ஞானம் பிறகு இது சத்து மாதிரி இருக்கிற அசத்து அப்படின்னு சொல்லுவோம் சத்து மாதிரி இருக்கிற அசது தான் சத்து மாதிரி இருக்கிற அசதுக்கு பேர் தான் மிச்சா சத்து மாதிரி இருக்கிற அசத்துக்கு பேர் தான் வந்து சத்து மாதிரி இருக்கிற அசத்து அலை எல்லாம் சத்து மாதிரி இருக்கிற அசத்து புரிய இது புரியலன்னா அசத்து நம்ம சொல்றவங்க அசத்து அப்படின்னு சொல்லுவாங்க அத் வேதத்தில் எப்படிலாம் மன் மந்திரங்கள்லாம் வரும் மந்திரம் ஏன் வரல அது வேத மந்திரம் ஒன்று இருக்குது அது சாதாரணமாக சொல்கிறது உண்டு அது சத்துங்க இருக்குது போட்டு இப்போ நம்ம அசடுன்னு சொல்கிறோமே அசடுன்னு சொன்னால் நல்ல வார்த்தை தான் அது ஆக்சுவலாக இப்போது நமக்கு நம்ம பண்ணது ஒரு தப்புன்னு நமக்கு புரியிற போதுன்னு வச்சுக்கூட புரியிற போதும் எதோ தப்பாக சொல்லிட்டோம் எந்த பண்ணுறோம் அப்புறம் அதை வந்து யாரோ நம்ம சுட்டி காட்டுற போது நமக்கு அதுக்கு என்ன சொல்கிறோம் அசடு வழியருது அப்படின்னா அசடு ரொம்ப வழியிறது புடி ஒரு பாத்திரம் நிறைய வழியேறுது புடி அப்படின்னா கேலி பண்ணுவாங்க கேலி பண்ணுறதும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அறிவு தான் அசடா அஜடஹா அஜடஹாங்கிறது தான் அது எடுக்கலாமோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அவன் ஒரு சரியான அசடுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த அர்த்தத்தில் இல்லை அஜடாஹா ஜடம்னா என்ன தெரியுமே நமக்கு இதெல்லாம் ஜடந்தான் எல்லாம் ஜடஹா என்ன நம்மெல்லாம் இப்படி உயிர் உள்ள வஸ்துக்களுக்கெல்லாம் அஜடா சேத்தனம்னு அர்த்தம் அதுலேருந்து என்னெல்லாமோ ஃபார்ம் ஆகி அதனால தான் நமக்கு விஷயம் புரிஞ்ச நமக்கே தெரியுது நம்ம அஜடெல்லாம் வழியருது ஆக ஆல அந்த இடத்துல அஜடஹான்னு சொன்னாங்க போயிட்டு போடுறேன் இப்போ இந்த அக்ராஹியத்துவத்துக்கு பதில் அந்த அக்ராஹியம் சர்வம் அக்ராஹியபாவேன அப்படின்னு இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் சொன்னதுனால அப்படின் அப்படின்னா இல்லை சத்து தான் அப்ப அது ஒண்ணுதான் சத்து காலத்திரயம் இருக்கிறது அது ஒன்னு தான் சத்து இது மாயையா சத்து இவ பாதி சத்து அவ்வளவுதான் அதை இன்னும் சதா மாயையா ஜென்மன்னு சொன்னார் இல்லையா அதை வந்து விளக்கி சொல்ற திருஷ்டிர மாயா மன ய எல்லாம் நல்லா ஆழமா சொல்லின்றிருக்க நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த அத்வைதத்தை சித்தாந்தம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் நம்மளானா அது அஜய் தானே புரிஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டோம் போன பிறந்தா இதெல்லாம் படித்த பிறந்தா ஓ இவ்வளவு சந்தேகம் வருமா அது நமக்கே சந்தேகம் வரும் இதெல்லாம் படித்து பார்த்தா தான் ஓ அத்வைதத்தை சித்தாந்தம்னு வரும் சாதாரணமாக புரியுறதுன்னு நினச்சுன்னுட்டோம் இதை பார்த்தா தான் இன்னும் நிறைய கிளாரிட்டி வேணும் போல இருக்குன்னு தெரிகிறது அதனால புரிஞ்சுது புரிஞ்சு தப்பான அர்த்தம் இல்லை இன்னும் ஆழமா பார்க்கிறோம் மாயையா ஸ்பந்தே ஸ்வப்னே எல்லாம் ஒண்ணுதான் சொல்லப்போற ஜிரத அவஸ்த அனுபவம் வந்து மாயா காரியம் காட்டுறதுக்காக சொல்றாரு மனாபாசம் ஸ்பந்தத்தை பல்வேறு உலகங்களாக காட்சி அளிக்கிறது ஸ்பந்தத்தை பலவிதமாக தோன்றுகிறது காட்சி அளிக்கிறது மனதின் கனவிலே எல்லா உலகங்களையும் அங்க இருக்கூடிய மனிதர்களையும் அங்க இருக்கக்கூடிய நன்மை தீமைகளையும் இந்த மனமே கற்பிக்கிறது சந்தேகம் இப்படி ஆனா சில பேருக்கு இந்த கனவுக்கு பலன் பார்க்கறதுன்னு ஒண்ணு இருக்கு கனவை விட்டு வைக்கிறது நம்ம நனவையே வந்து ஒத்துக்கிறது இப்படி இருக்கிற போது கனவு ராமகிருஷ்ண விஜயத்தை பற்றி ஒரு ஒரு லக் லட்சம் காப்பி வந்துடுச்சு சொல்லி நல்லா போட்டிருக்காங்க நீங்கள் முழுக்க தான் படிச்சுட்டு படித்து பார்த்தா அதில் ஒரு விசேஷம் போட்டிருக்காங்க ஒரு ஒரு லட்சம் கிடந்தது ஒரு அது வந்து ஒரு ஸ்பெஷல் மலர் போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் வந்து எத்தனையோ சிறப்புகள் சொல்கிறபோது ஒன்றுனா ஜோசியத்தை சொல்கிறது நிறைய பத்திரிகை ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன டிவியும் ராசிக்கு என்ன போட்டி பகை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான எல்லாரும் திரும்பி நம்ம ராசிக்கு என்ன போட்டுருக்கு என்ன நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்கு நாளைக்கு ஏதோ ஒன்று போட்டிருக்கு வச்சுக்கோ கவலை அப்படின்னு போட்டால் பார்த்த உடனே வந்துடும் பார்த்த உடனே கவலை கவலை இந்த கேலண்டர்ல இது இல்லாத கேலண்டர் கிடைக்க மாட்டேங்க எல்லாம் இப்படி ஒன்று போட்டுரு அதில் ஒரு சார்ட்டு போட்டு அதில் வரிசையாக போட்டு என்ன நம்ம ராசிக்கு என்னன்னா இதெல்லாம் ரொம்ப வியாதி தேவையில்லை நல்லதோ கெட்டது நம்ம பாட்டுக்கு நித்திய தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணால் இதெல்லாம் எதுக்கு பார்ப்பானே நம்ம தர்மத்தை ஒழுங்கா அனுஷ்டானம் பண்ணி கடவுள் ஈஸ்வர பக்தியில் இருந்தா இதெல்லாம் என்னத்துக்கு பார்க்கணும் நமக்கு நம்ம என்னன்னா அது என்ன இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கணும் சுவாமிஜி அப்படின் அப்ப இவங்க இவங்களுக்குலாம் சம்சாரம் தொலையவே தொலையாது அதெல்லாம் வந்து என்ன அது நல்லா இருந்தாலும் உங்களுக்கு சனிதான் அது அன்னைக்கு வந்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கணும் ஒரு நாளைக்கு சுகம்னு போடுறான் ஒரு நாளைக்கு வந்து பொறாமை இன்னமோ வார்த்தை போட்டிங்கிற அது என்ன அர்த்தம்னு எனக்கும் புரியல போட்டின்னா என்ன போட்டி அது எங்கேயோ ஒரு இடத்துல போட்டி வரும்போல் இருக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கு ஆனால் நிறைய பேர் நான் அது ரொம்ப கரெக்டாக இருக்குது சுவாமி அப்படிங்கிறாங்க அண்ணன் அது கரெக்டாக இருக்குன்னா அது கரெக்டாக ஆக்குறதே நீங்கள் தானே நம்ம நினைச்சது ஆக்கி விடணும் கரெக்டாக ஆக்கணும் அதெல்லாம் தேவையில்லாத இப்படி இவ்வளவு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா இதெல்லாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு உனக்கு வந்து சோர்வுன்னு போட்டால் படிக்க மாட்டோம்னு அர்த்தமா என்ன அதை பார்த்தோம்னா தான் சோர்வு வரும் பார்க்காம இருக்கணும் பார்த்தா அதிசயமா இருக்கும் அது திரும்பிட்டு போயிடும் அங்கே வருதுனால இங்கே ஓடிடுவது அங்கே இருக்குதுனால போயிடுவது இப்போ எச்சா சொனே துவயாபாசம் பருவம் துவயா ஆபாசங்கிறார் பருவம் அது வார்த்தை துவைத ஆபாசம் இருகள் இருமைகளின் தோற்றம் அர்த்தம் எப்படி கனவில் மனமானது இருந்து எஷ்டி மனஹ மேல இருக்கிறது வந்து ஜாக என்ன அதே மாதிரி சொல்ற ஜாகபாசம் மனஹ மாயையா ஸ்பந்தத்தை இந்த இடத்துல மனஹ்டி மன ஈஸ்வர்த்த சமஷ்டி மனஹா எல்லாருடைய ஒட்டுமொத்தமான மனசு தான் சேர்ந்து என்ன ஆகிறதுன்னா ஞாபகம் அதுக்காக வேண்டி நம்ம அதை நீக்கி விடலாம் மனத்தை நீக்கிறதுக்கு நம்மளால் முடியும் நம்ம அறிவால் நம்ம நீக்கலாமே நீங்கள் வந்து நீங்கள் மனசு மனுஷனாகவும் ஜாதி குலத்தோடு நினச்சிக்கிட்டு வந்து அறிவால் அதை நீக்கி பார்க்க முடியுமா முடியாதா பார்க்கலாமே யி சாமியைகோ விஷ்ணு புரிஞ்சுக்கலாம் அப்படி அஹ ஜாகிரே இந்த மாயையா மாயையாங்கிறது மூணு ஸ்லோதில் வந்துருக்கு இந்த மாயையா ஜன்ம யுஜ்ஜத்தை நது தத்வ இதே மாதிரி அசத மாயையா ஜன்ம தோ நய்வய அதே மாதிரி இங்கேயும் சொல்கிற மன மாயையா ஸ்வப்னே யாபாசம் ஸ்பந்தத்தை ஜ பி மனஹா மாயையா துவயாபாசம் ஸ்பந்தத்தை ஜாகிரத அவஸ்தே அப்படித்தான் இதை வச்சு ஆரம்பிக்க இந்த மனசை நம்ம ஒரு வழி பண்ணணும் நமக்கு பிரச்சனையே நம்ம மனசு ஆகவே இந்த மனசை வியாபகாரிக சத்தியம்னு ஒத்துகிண்டு வியாபாரிகமாக சரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ அதை பண்ணலான்னு சொல்ல ஆரம்பிக்க போற இப்படி ஆரம்பிச்சுன்னு வர மாயா ஸ்வந்தே ஜாகிரத வசதியும் நடந்தது அதுக்கு சங்கராச்சாரிய கயிற்றில் கற்பிக்கப்பட்ட பாம்பானது கயிறாக பார்க்கும் பொழுது கயிறாக பார்த்துக்கொண்டிருக்கும் பொழுதே கயிறாக பார்த்துக்கொண்டிருக்கும் பொழுதே அது வந்து பாம்பாக காட்சி அதே போலவே மனமானது பரமார்த்த விஜப்தி ஆத்மரூப்பேன அவனம் வந்து பரமார்த்த விஜப்தி ஆத்ம ரூபேணி சொல்றார் உண்மையிலேயே மனசனுடைய யதார்த்த ஸ்வரூபம் என்ன பரமார்த்த விஜப்திங்கிற பரமார்த்த விஜப்தின்னு சொன்னா சைத்தன்யம் சுத்த சைதன்யம் வார்த்தை தான் புதுசு பரமார்த்த விஜப்தி பரமார்த்த விஜப்தி ரூபே ஆத்ம ரூபேண அபேட்சியமான படைப்பு இருக்கு தாய்மான் பாட்டு அப்படித்தானே சொல்ற மனமெனவும் ஒரு மாயை எங்கே இருந்து வரும் பாடியிருக்க மனமெனவும் ஒரு மாயை எங்க இருந்து வரும் ஒரு பாட்டுல இருக்கு அப்ப மாயு இருக்கு ஆத்மா இருக்கு மனசு இருக்கு மனசினால கல்பிக்கப்படுற துவைத்தம் இருக்கு அதுதான் இங்க சொல்ற அங்க சத்து கிராக்ய கிராக் ஸ்பந்தத்தை ஸ்பந்தத்தை தோற்றுவிக்கிறது காட்சி அளிக்கிறது எப்படி வேணாலும் சொல்லலாம் யிற்றில் பாம்பை பார்ப்பது போலத்தில் ஆத்மாவின் ஆத்மாவில் மாயையினால் பார்க்கிறான் அதே மாதிரி ஜாகிரத அவஸ்தையில் ததா தத்வதேவ ஜாகிரே ஸ்பந்தத்தை சங்கராஜன் ரொம்ப பெருசா எழுது அதே மாதிரி ஜாகிரத அவஸ்தையிலும் ஆத்மாவில் மனதினால் மாயினால் மனசு எதனுடைய காரியம் மனசு எதுல இருந்து தெரியும் சத்துவம் தான் ஞானேந்திரியங்கள் தமசுல சத்துவம் தான் ஞானேந்திரியங்கள் மனசு தமசில ரஜஸ்து தான் கர்மேந்திரியங்கள் பிராணம் தமசில தமசுதான் இந்த பாஞ்ச பௌத்திகமான அது விளங்குவது போல காட்சி அளிக்கிறது வாஸ்தவமா கிடையாது நம்ம ரெண்டு புரிஞ்சுட்டோம் ஜாகிரத வசையில் சமஷ்டி மனசனுடைய கல்பன துவைதம் ஜப்ன அவஸையில கல்பன ரெண்டும் கல்பனை தான் வைத்திரத்துல நல்லாவே பார்த்திருக்கும் அடுத்த ஸ்லோகம் அடுத்த காரிக முடிக்கிறார்கள் இதோட முடிய போறது அப்புறம் இது எல்லாத்தையும் தொகுத்து நான் ஒரு இதா சொல்றதுக்கு நாளைக்கு முயற்சி பண்ணுவேன் அத்வயஞ்சாபாசம் மனஸ் சொனேனா inventival JUST wide of foodτάätt view company being burnt swatag nas ma seyahat art copyright reference him is hypnoticだ view company being nut konstnick view company being burnt மனஹா உண்மையிலேயே ஜாகிரத அவஸ்தோட கம்பேர் பண்ணினா அது இது கிடையாது இரண்டு அற்றுதாக ஆனால் என்ன அதுல தனி உலகத்தை லாம் போட்டுக்கணும் ரஜு ரூபேண சர்ப்பது விட மாட்டேங்கிறேன் ரஜ்ஜு சர்பர்த்த ஆத்மேண அத்வயம் சத்து உண்மையிலேயே இரண்டற்றதாகவே இருந்து கொண்டு இரண்டுடைய தோற்றங்களை மனி ஸ்வஹிஹியம் திராஹ் வா சூராதிவய விஜானவியரேகேண அஸ்தி கனவுல வந்து யானை தெரியறது அந்த யானைய பாக்குற கண்ணு இதெல்லாம் வந்து ஆத்மாவுக்கு வேறையா இருக்கு ஆத்மா அந்த கரணத்தோட சேர்ந்துதான் இந்த காட்சியெல்லாம் இருக்கு ஜாகி தசைவ இத்தியர்த்தா பரமார்த்த சத்து விஜயான மாத்திர உண்மையிலேயே ஆத்ம சைதன்யத்தை தவிர ஒண்ணும் இல்லை ஆஹ் ஸ்வப்னத்துல மனசுதான் இது பண்றது நான் சம்சயாங்கிற ஏதாவது சந்தேகம் இருக்காப்பா என்ன சந்தேகம் இல்லை அதே மாதிரி போட்டுக்கணும் அத்வயம் சக்காரத்தை வந்து ஏவான்னு போட்டு அத்வயமேசம் நான் மனஹாங்கிற வார்த்தையை அத்வயத்தோட சேர்த்ததுக்கு காரணம் என்னன்னா ஜாகிரத அவஸ்தையோட சேத்துன்னு சொன்னதுனால ஆனால் நீங்கள் மனசை வந்து எப்படி தனியாக போட்டுனாலும் சரி சேர்த்து போட்டாலும் சரி ஒன்றும் பெரிய தோஷம் இல்லை அத்வயமே மனஹா ஸ்வப்னே துவயாபாசம் பசியி ஸ்வப்னே பசிய நடத்தம் அத்வயமே துவயாபாசம் பவதி ஸ்வப்னா சந்தேகம் வேண்டாம் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொண்டு முடிகிற இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் நிதித்தியாசனத்துக்காக சொல்லப்படுகிறது அத்வயேவைய ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் மனசோட சேர்ந்து இருக்கும் நாம அதுதான் சிஷ்டி பண்றது இங்கே ஜாக்கிரதாவை அதுதான் சிருஷி பண்றது ஆயத்தருப்பே மன பிரணம் அன்வயத்திரேக்கணம் அனுமான அது எப்படிங்கிறத அடுத்ததுல சொல்லப்போகிற நம்ம வந்து தயவுக்கு போட்டிருக்கு அப்படி அஞ்சு ஆச்சு நிதித்தியாசனம் டாபிக் நான் இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் நாளை காலை வகுப்பில் நம்ம இந்த முப்பது ஸ்லோகங்கள் என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறத ஓரளவுக்கு செம்ம பண்ணி நிதித்தியாசன டாபிக்க ஆரம்பிக்கலாம் இதுவரைக்கும் நடந்திருக்கிற விஷயங்கள் முதல்ல ரெண்டு ஸ்லோகத்தில் சன்கல் பிரதிஜா வாக்கியம் சொன்ன முதல்ல உபாசன பண்றவன கண்டனம் பண்ணினார் அகார்பண்யம் பிரம்மனை சொல்றேன்னு சங்கல்பம் பண்ணார் பிரதிஜை பண்ணினார் அதுக்கப்புறம் ஜீவ நிஷேதம் பண்ணினார் ஜெகத் நிஷேதம் சுருக்கமா பண்ணினார் முதல்ல மூணாவது ஸ்லோகத்தில் பிரதிஜ பண்ணி சொல்ல போற விஷயத்தினுடைய பிரதிஜா ரெண்டாவது ஸ்லோகத்தை சொன்னாலும் மூணாம் ஜீவ நிஷேதத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது வரியில் ஜெகத் நிஷேதத்தையும் சொன்னார் பிறகு நாலாவது ஸ்லோகத்தில் இருந்து ஒன்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் ஜீவ நிஷேதத்தை அழகாக பண்ணினார் ஜீவன் கிடையாது ஆகாச திருஷ்டாந்தம் கட்டாகாசம் மகாகாச மகாகாச திருஷ்டாந்தத்தை வச்சுக்கொண்டு அதை நிஷேதம் அப்புறம் பத்தாவது ஸ்லோகத்தில் சுருக்கமாக வச்சிருந்த சொ பத்தில சுருக்கமா இந்த சரீரமும்ரீரமும் நிச்சயமாக நிரூபின நிரூபணம் பண்ணினார் சரீரத்தை நிஷேதம் பண்ணினார் பிறகு மறுபடியும் பதினொன்னுல இருந்து நான் நினைக்கிறேன் பதினாறு வரைக்கும் இருக்கும் ஞாபகம் இல்லை நாளைக்கு சொல்றேன் மறுபடியும் என்ன பண்ணார்னா ஜீவ நிஷேதத்தை யுக்தினாலையும் பண்ணினார் பிறகு ஜகத் நிஷேதத்தை ஆரம்பித்தார் ஜகத் நிஷேதமும் பண்ணிவிட்டார் கடைசியாக எல்லாத்தையும் இந்த துவைத்தவாதிகளுடைய அபிப்பிராயத்தை பற்றி நான் சொல்லி சித்தாந்தத்தை பூர்த்தி பண்ணி கொண்டு பண்ணிவிட்டார் இந்த இடத்தோட ஆ இந்த தாக்கி இதெல்லாம் என்னென்னா அத்வைத்தம் பரமார்த்த சத்தியம் அப்போ இந்த பிரபஞ்சோபசமம் அதுக்கு விளக்கம் பார்த்துட்டோம் ரெண்டாவது பிரகரணம்னு பார்த்துட்டோம் இது வந்து அத்வைத பிரகரணம் அத்வைதத்துக்கு விளக்கம் பிரஜான கனத்துக்கு விளக்கம் பிரஜான கனம் அத்வைதத்துக்கு விளக்கம் தான் இது மந்திரம் ஃபுல்லாக மைண்டுக்குள்ளே இருந்தால் தான் இந்த ஸ்லோகங்களையெல்லாம் நாம் நன்கு உணர்ந்து சிந்திக்க முடியும் எக்ஷாமூத்திக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த ஆழமான கிரந்தம் நமக்கு நன்றாக விளங்கட்டும் விளங்கி கொள்ளப்படட்டும் பிரார்த்தனை திரும்ப திரும்ப நல்லா படிச்சுட்டே இருந்தால் நமக்கு நல்லா புரியும் ஓம் ஈஸ்வரோ குரு ராப் பேதி மூர்த்திபேதவிபாகினே வோமவத்வாப்த தேகாய தட்சிணாமூர்த்தஜே நம ஐயனே எனதுள்ளேனின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாற்ம்காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிக்கீ ஜகன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கீ சத்குருநாதிகி ஹரி